صدق الله الله وقال النبي صلى عليه عليه وسلم الله كنت. او كما قال عليه والسلام நெஹரண்டு சுபாவை ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்க கூடிய வல்ல நாயன் அம்மாவுக்கே உண்டாகட்டும் அலமதுல்லும் எங்கள் தலைவர் ஹபீபுனா முகமது அவர்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தால் வரையிலும் இவ்வுலகத்துக்கு வந்து மரணிக்க கூடிய முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதா அல்லாஹுடைய மாளிகையிலே அது காப்புடைய நீயத்தோடு அவனினால் கடமையாக்கப்பட்ட ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே அல்லாவும் ரசோலும் எவற்றை நல்லது நன்மையானது என்று எம்மை ஏவிருக்கின்றார்களோ அவற்றை வாழ்க்கையில் அடுத்து நடக்கும்படியும் அவற்றை தப்பானது தப்பான தப்பானது தவறானது உலகத்திலும் நமக்கு விமோசனத்தை தேடி தராதது ஆசரத்தில் நம்மை நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்று எம்மை விட்டு விலகி வாழுமாறு பணித்திருக்கின்றார்களோ அவற்றை வாழ்க்கையில் முட்டும் முழுதாக விட்டு விலகி எங்கிருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாவை தப்புவா செய்து வாழுமாறு முதல் நடக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹு அல்ல பெரிய இஸ்லாம் இஸ்லாம் என்ற நியாமத் அல்லா என்னையும் உங்களையும் தீனுள் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனாக ஒரு முஸ்லீமாக ஒரு இஸ்லாமியனாக அல்லா இந்த பூமிக்கு மேல வாழ வச்சிருக்கிறது அல்லா தந்த பெரிய பாக்கிய உலகத்தில் எவ்வளவு பட்டம் படிப்பு இருந்தாலும் அவன் தீனில் இஸ்லாம் இல்ல அவன்கிட்ட மார்க்கம் இல்லண்டா அவன்ட பட்டம் படிப்புல எந்த ஒரு புரோசனமும் கிடையாது அவண்ட அவன் பணத்துல எந்த ஒரு புரோசனமும் கிடையாது அவனுடைய ஆட்சி அதிகாரத்து எந்த ஒரு புரோசனமும் கிடையாது படியமானவர்களே அடிப்படையில வாழ்றதுகளோ உலகத்துல யார் யாரெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ அடுத்த கட்டம் அவர்கள் சோதனைக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறேன் முஸ்லீம் என்றால் சோதிக்கப்படக்கூடியவன் முஸ்லீம் என்றால் கஷ்டப்படுத்தப்படக்கூடியவன் உலகத்துல முஸ்லிம் என்ற பேருக்காக கஷ்டப்படுத்தாங்க உலகத்துல ஒவ்வொரு நாடுகள்ல ஒவ்வொரு ஊர்கள்ல முஸ்லிம்கள் முஸ்லிம் பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறான் கனிமான சகோதரர்களே பெரியவர்களே அந்த ரசூல் அவருடைய சஹாபாக்கள் அவருடைய காலத்திலையும் முஸ்லிம்கள் கஷ்டப்படுத்தப்பட்டாங்க ஆனா அவங்க கஷ்டத்துக்கு பின்னால பெரும் வெற்றியை கண்டார்கள் இந்த சகாபாக்கள் துன்புறுத்தப்பட்டாங்க ஆனா துன்பத்துக்கு பின்னால பெரும் வெற்றியை கண்டாங்க சகோதரர்களே பெரியவர்களே எங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் என்னது அவங்க அல்லாட பயத்தோட இருந்தாங்க நாங்க அல்லாட பயத்தை பத்தி இப்ப யோசிச்சு கொண்டிருக்கிறோம் அவங்க அவங்களோட வாழ்க்கைய அல்லாட பயத்தோட வாழ்ந்தாங்க நாங்க அல்லாவ மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் பண்பாடுகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு தெக்கனும் தப்புவாட வாழ்ந்தாங்க நான் என்ன செஞ்சாலும் என்ன படைச்சவன் பார்த்து கொண்டிருக்கிறான் உலகத்தில யாருக்கும் எதையும் சொல்லி தப்பிரேனும் ஆனா மௌத்துக்கு பின்னால அல்லாவுடைய மப்பாமல எப்படி இருந்தது என்னைய இதர வணக்கங்கள் அல்லாவை பயந்து செஞ்சாயா அல்லது அடுத்தவன் பார்க்கறதுக்காக செஞ்சாயா உன் ஐபாத எப்படி இருந்துச்சுன்னு கேப்பானோ அத போல உன் வியாபாரம் எப்படி இருந்துச்சு என்றும் கேட்பான் வியாபாரத்தை குடும்பம் எப்படி வாழ்ந்ததுக்கு பின்னால பெரும் வெற்றியை கண்டுகொண்டாங்க வெற்றி எதிர்பார்த்த வண்ணம் மதான சுருல்லாருல்லா அல்லாட உதவி எப்ப வரும் என்றதை எதிர்பார்த்திருந்தாங்க அல்லாஹ் சிலர்களை துணியாலே வெற்றியை கொடுத்தான் கனிமணவர்களே மவுத்து வெற்றியாக அமைஞ்சது மவுத்துக்கு பின்னால நிரந்தர சொர்க்கத்தை அடைய போறாங்க கனிமான சகோதரிகளே பெரியவர்களே அந்த அல்லாட பயம் எனக்கிட்டையும் மக்ட்டையும் இருக்கிதா இல்லையா நானும் நீங்களும் உள்ளத்துல கைய வச்சு சிந்திச்சு பார்ப்போம் கனிமாவர்களே மார்க்கம் தகுவாவை பத்தி அல்லாவை பத்தி பேசினதை போல குரானோ ஹதீஸோ எந்தொண்ட பத்தியும் பேசல கனிவானவர்களே ஒரு ஆளும் பொத்துபா செய்யறாரு அவரு ரெண்டு பொத்துபாலையும் தப்புவா பத்தி அவர் வத்தியத்தை செய்யறது அவர்ட கட்டாய கடமை கட்டாயம் கட்டாயமாக்கி இருக்கிறது நிக்கால புத்துபா செய்யும் அதில் தப்புவா பத்தி வத்தியத்தை செய்யறது அல்லாட பயந்து அல்லாவ பயந்துக்கோங்க என்று சொல்ற வார்த்தை தப்புவா என்ற வார்த்தையை பாவிக்கிறது கனிவான சகோதரர்களே அல்லாவ பயப்படுங்க பாவிக்கிறது சொல்லுறது அது ஒரு ஒரு முறையாக இருக்கிறது சகோதர்களே பெரியவர்களே ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு நபிமார்களும் அவங்கள பார்த்து கேட்டாங்க சகோதரர்களே பெரியவர்களே அல்லா கேட்கலாம் நீங்க தக்குவா கடைபிடிச்சு வாழுங்க தக்குவா வாழ்க்கையில் எடுத்து வாருங்க அல்லாவோட பயசோட பூமிக்கு மேல வாழுங்க இஃப்கா அலஹும் அது ஷாஹிப் قَالَ لِقَوْمِهِ اللَّهَ அவன கூ கூட்டியல்லா சொல்றாங்க ஒவ்வொரு நபிமார்களும் அவன கூட்டத்துக்கு அல்லாட பயத்தை கொண்டு வசியத்தை செஞ்சிருக்கிறாங்க நீங்க அல்லாட பயத்தோட வாழுங்கறத வசியத்தை செஞ்சிருக்கிறாங்க அல்லாஹ்ல பொதுவாக முன்னைய சமூகமாக இருக்கட்டும் அனைவருக்கும் சொன்ன வசிய சொல்றான் நாங்க வசியத்தை செஞ்சோம் முன்னைய கிதாபுகள் கொடுக்கப்பட்ட கூட்ட இந்த கூட்டங்களுக்கும் வேதங்கள் கொடுக்கப்பட்டவங்களுக்கும் உங்களுக்கும் வசியத்தை செஞ்சோம் அனித்த புல்லா அல்லாவ பயந்துக்கோங்க அல்லாவ அடிபிஞ்சி வாழுங்க அல்லாவ தகுவா செஞ்சு வாழுங்கான சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹ் பொதுவாக மனிதர்களை பார்த்தும் சொல்றான் முக் மீன்களை பார்த்தும் சொல்றான் இத்தகோ ரப்பும் மக்களே அது யாராக இருக்கா முஸ்லீம் ஆகிருக்கா காசிராக இருக்கா அல்ல அனைவரையும் பார்த்து சொல்றான் இத்தகோ ரப்பும் உங்க அடிப்படைஞ்சி வாழுங்க தக்குவா செஞ்சு வாழுங்க அல்லா கொடுக்கிட் மனிதனுக்கு கொடுக்கிற பிரயோஜனங்களை சொல்றான் அல்லாஹைய ரஹ்மத்தை இந்த யாரு தக்குவாவோட அல்லாட பயத்தோட பூமிக்கு மேல வாழ்றாங்களோ யார் துணு நேர யோசனையும் என்ன அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒவ்வொரு தெக்கனும் என்ன கவனிக்கப்படுவது உலகத்துல நாங்க உலகத்துல பள்ளி வாயலாக இருக்கலாம் பஜாருக்கு போறோம் நாங்க யோசிக்கிறோம் என்ன விசாரிக்கலே பெரியவர்களே அதுக்கு பயப்படுற நாங்க அல்லாவ பயப்பட தவறிட்டோம் அல்ல ஒவ்வொரு செக்கனும் நான் செய்வதாக இருக்கட்டும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹே அனைத்தையும் பார்த்து நான் பேசுறதாக இருக்கட்டும் ரெண்டு தோல் பட்டையிலையும் வருவது அது நல்லதாக இருந்தா வளவிலையும் கெட்டதாக இருந்தா எனது எழுதிலையும் பதியப்படுவதே நினைவான சகோதரர்களே பெரியவர்களே ஒரு மனிதன் இதை யோசிப்பானாக இருந்தா அவன் வாழ்க்கை அவன் வாழ்க்கை நேரான வழியில போய் அல்லா தாலா சொல்றான் கனியமான சகோதரர்களே பெரியவர்களே அல்லா யாரு அவங்களோட இரக்கமாக இருக்கிறான் அல்லாட முஹப்பத்து கிடைக்குது தக்குவா ஓட வாழ்றவங்களுக்கு கனியமான சகோதர்களே அல்லாட உதவி எதிர்பார்க்கிறோம் அல்லஹ் சொல்றான் வாழமு அறிந்து கோங்க மனிதர்களே அண்ணல்லாஹ் முத்தக அல்லா உள்ளன்களோட அல்லாவது நிச்சயமாக அல்லா யாரு தக்குவா ஓட வாழ்றாங்களோ நல்ல நல்லது செஞ்சு வாழ்றாங்களோ கனிவான சகோதரர்களே அல்லா சொல்றான் அவன் அல்லாஹ் அந்த நல்லவர்களோட அந்த தக்குவாதாரிகளோட இருக்கிறான் அல்லான உதவி அல்லா உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறான் கனியமான சகோதரர்களே பெரியவர்களே மனிதன் மனிதன் எதிரிய பயப்புற்றானா எதிரியனே தாக்குவாண்டு பயப்புற்றானா அல்லா சொல்றான் அவங்களுக்கு எந்த ஒரு அவங்களே அவங்க எதிரிகளை பார்த்து பயப்பட தேவல்ல அவங்க பயப்படவானம் அவங்க யாரையும் பார்த்து பயப்பட தேவல்லும் அவங்க கவலைப்பட தேவல்ல சகோதரிகளே பெரியவர்களே அல்லாட உதவிக்கு முன்னால உதவியும் பெருசில் மறுபக்கம் இருந்தாலும் என்னோட படைச்சவனா இருக்கிறான் கனிவானவர்களே உலகமே எனக்கு தீட்டினாலும் படைத்தவன் திட்டத்தை முறியடிக்க கூடியவன் அனைத்து திட்டத்தையும் அறிஞ்சவனா என்னோட இருக்கிறான் பெரியவர்களே அல்லா சொல்றாப்போ அவங்காலையும் பாதுகாப்போம் இருக்கிறா அவங்களுக்கு உலகத்தில எத்தனையோ எத்தனையோ சோல்ஜர்ஸ் உதவி தேற்றோம் பாதுகாப்பு தேற்றோம் ரப்பு சொல்றா நான் பாதுகாப்பு தாரேனப்பா நீ வா இணைய உனக்கு பாதுகாப்பு தாருமான சகோதரர்களே பெரியவர்களே நாங்க கேட்க வேண்டிய இடத்துல கேட்காம இங்கேயோ எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறோம் சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹ் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறான் இறைச்சத்தோட வாழுவாங்களோ தக்குவாட வாழுவாங்களோ அல்லா சொல்ல அல்ல ஹூ மஹ்ராஜா அவன் அவன் என்ன செய்யறான் இருக்கிற அவங்களுக்கு வெளியே வாரத்துக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கறான் அவன் பிரச்சனையிலிருந்து கலண்டு வாறத்துக்குரிய உருவாக்கி கொடுக்கறான் நிம்மதியிலிருந்து அவரை நல்ல முறையில சேஃபாடுறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறான் உங்களோட விஷயத்தை நாங்க லேசாக்கி தாரோம் உமை யாரு தக்குவாவோட இருப்பீங்களோ யார் அல்லாவை பயந்து வாழ்விங்களோ கனிமான சகோதரர்களே பெரியவர்களே மீன்ரா அல்லா அவட விஷயத்தை லேசாக்கி கொடுக்கறான் கனிவமான புரியாம இருக்கிறான் யாரு எது என்ன செய்தான் எப்பே கெடுக்கிறான் செய்தான் எப்ப என்ற வழியில வாராம் நல்லா கனியமான சகோதர்களே பெரியவர்களே அல்லா சொல்றான் இன்னல்லது அவங்கள அவங்கள்டீண்டிட்டா நினைவானவர்களே அல்லாஹ் தக்குவா உள்ளவங்களுக்கு அல்லக்கரு அவங்க அவங்க அத செய்தான்றத விளக்கி கொள்றாங்க அவங்க புரிஞ்சு கொள்றாங்க வந்திருக்கிறான் இவன் பின் காரனா போயிட கூடாது இவன் என்னைய வழி கெடுத்துருவான் என்னைய வழிகெடுத்துருவான் வழியில கொண்டு போய் சேர்த்துருவான் ஒரு வளாலத்தில் கொண்டு போய் சேர்த்துருவான் அவங்க விழிச்சு கொள்றாங்க தப்புவா உள்ளவங்க அந்த பயந்தவங்க விழிச்சு கொள்றாங்க சகோதரர்களே பெரியவர்களே அல்லா உண்மத்துக்கு தந்த குரான் இருக்கிற நேர்வழிக்கு நல்ல வழி நேரான வழியில போவாய் குரான பின்பற்றி வாழு உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அந்த குரான் இருக்கிறேன் தெரியுமா வழிகாட்டி யாருக்கு தெரியுமாட்டி யார் அல்லாவ பயந்து வாழ்றாங்களோ அவங்களுக்குத்தான் அது வழிகாட்டி முத்தகே அது யாருக்கு தெரியுமா உபதேசம் யார் அல்லாவ பயந்து வாழ்றாங்களோ அவங்களுக்குத்தான் அந்த புரான் உபதேசம் கனிமானவர்களே குரான் விளங்குதில்ல குரான் அறிவு ஏறுதில்ல குரான் எங்களுக்கு விளங்குதில்ல எப்ப விளங்கும் எனக்கு தந்தாட தக்குவா வரணுமே நான் நல்லாவ பயப்படணுமே நான் சேவைக்கு மட்டும் குரான தேற்றேனா ஆதாரத்துக்கு மட்டும் குரான தேட்டேனா அடுத்தவனை பிறட்ட மட்டும் குரான தேற்றேனா கனிமானவர்களே மௌத்து வரைக்கும் குரான்ல விளக்கம் கிடைக்காது குரான்ல நேர்வழி கிடைக்காதே நீங்க பிரச்சனையோட இருக்கிறீங்க இருக்கிறது உங்களுக்கு வியாபாரத்துல நெருக்கடியாக இருக்கிறது சாப்பாடு உணவுல நெருக்கடியாக இருக்கிறதா அல்லா சொல்றான் ஒருக்கத்தைந்துறங்குது அந்த வாசல யாருக்கு தெரியுமா அல்லாவ பயந்து வாழ்றவங்களுக்கு நீங்க யாருக்கும் பயப்படவானம் எனக்கு மட்டும் பயப்படுங்க பல தக்ஷ உண்ணாணி நீங்க மக்களுக்கு பயப்படவானம் என்ன பயப்படுங்க என்ன என் மீது பயத்தோட வாழுங்க தருவான் அல்லா உலகத்திலேயும் வெட்டிய தருவான் மவுத்துக்கு புறவும் வெட்டிய தருவான் கனிமன தகோதர்களே பெரியவர்களே கபூர்ல தத்தளிச்சு கொண்டு இருக்கிறீங்களா அவங்களை நாங்க பாதுகாப்போம் சொல்றான் யாரு அல்லாவையும் ரசூலையும் செஞ்சு பின்பற்றி சொன்னதை எடுத்து யாரு அல்லாவ பயந்து அல்லாவ அடிப்பணிச்சு அல்லா தக்குவா செஞ்சு வாழ்றாங்களோ வெற்றியாளர்கள் யாருக்கோ மார்க்கம் தீன் என்றதே கண்ணுக்கு தெளிவாக சில நேரங்கள்ல விலங்காது ஆனா அதில் யதார்த்தம் வெற்றில கொண்டு வீட்டு விடும் நினைவான சகோதரர்களே அல்லாஹ் சொல்ற வெற்றியாளர்கள் அந்த சொர்க்கத்தை நானும் நீங்களும் ஆசையோடு எதிர்பார்த்திருக்கிறோம் ஒரு நாள் நானும் சொர்க்கத்தை அடையுமே இன்பத்தை அனுபவிக்கணுமே அனுபவிக்கணுமே சொல்லப்படுவது எப்படிப்பட்ட குடிபானங்கள் தேச அரசூன்னாங்களே எப்படி சொன்னாங்க சிந்திச்சிராத இன்பம் எந்த கண்ணும் பார்த்திராத இன்பம் இந்த இன்பத்தை நானும் அனுபவிக்கணுமே உலகத்துடைய இன்பம் இன்பமா இல்ல இன்பம் போல இருக்கும் இன்பம் இல்ல உலகத்துடைய கஷ்டம் உலகத்துடைய நஷ்டம் உலகத்துடைய நிம்மதி நிம்மதியா இல்ல நிம்மதி போல இருக்குமான நிம்மதி புரிஞ்சு போயிரும் உலகத்துல வாழ்க்கை நிரந்தரமா இல்ல நிரந்தரம் இல்ல முடிஞ்சி போயிடும் ஆனா நிரந்தரமான நிரந்தரமான சொர்க்கம் நிரந்தரமான வாலிபம் கிடைக்கிற சொர்க்கம் நிரந்தரமான மகிழ்ச்சி கிடைக்கிற அந்த சொர்க்கம் நிரந்தரமான ஆயுள் கிடைக்கிற அந்த சொர்க்கம் அதுமரையோடுமே எதிர்பார்க்கிறோமா அல்லா சொல்றான் சொர்க்கத்தை சொல்லிட்டு அல்லா சொல்றான் இந்த சொர்க்கத்தை நாங்க யாருக்கு தெரியுமா தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம் யாருக்குமா தயார்படுத்தி வச்சிருக்கிறோம் அடிப்படங்கு வாழ்றவங்களுக்கு வந்த இமாம்கள்ழ்ந்தாங்க அல்லாவுக்கு முன்னால கண்ணீர் ஒடிச்சாங்க அவங்களோட பயம் என்ன பயம் என்ன அந்த சகாபாக்கள் வாழ்க்கையில் இருந்த பயம் என்ன அவங்க தொழுகை எப்படி இருந்துச்சு அல்லாட பயத்துல கண்ணீர் ஒடிப்பாங்க அப்படி <Sessus> அவளுடைய அவங்களுடைய மடி அப்படியே நலஞ்சிரும் அவங்க உட்கார்ந்து இருக்கிற மடி அப்படியே நலஞ்சிரும் கனிமணவர்களே இன்னும் அழுவாங்க வார்த்தலாம் ஆனா நான் அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியானாக மாறக்கூடாதா நான் மாறக்கூடாதா நினைவான சகோதரர்களே பெரியவர்களே நபியுடைய தக்குவா எப்படி இருந்துச்சு எனக்குப் நபி வரமாட்டாங்க வாரதாக இருந்தால் ரவி அல்லாக வாயிலது வாரது ஹக்கானவாறு தான் பொய் வராது என்றாக தள்ளாக வளைவு து ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் பெரிய ஒரு மாளிகை காட்டப்படுவது நினைச்சாங்க இவ்வளவு பசுந்தான மாளிகையா அது எனக்காகத்தான் இருக்கேரும் என்று கால் வைக்க நினைக்கிறாங்க வழக்குகள் சொன்னாங்க இல்ல இல்ல அதைய மாளிகை கணிமான சகோதரர்களே பெரியவர்களே நினைச்சாங்க என்னவுடைய மாளிகை மாளிகை கனியமான சகோதரர்களே கனியமான சகோதரர்களே நினைச்சேன் நினைச்சிட்டு யோசிச்சேன் வெளியே வந்துட்டே என்றாங்க கனியமான சகோதரர்களே அந்த சுமரே சத்தாபிரதி அல்லாஹன்போ அல்லாட பயம் எந்த அளவுக்குள்ளவங்கன்னு பாருங்க அவங்க சகாபாக்கள் சொல்றாங்க ஒரு நாள் சுபருடைய நேரம் அல்லாஹ் அவங்க ஜமாத்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க இன்னும் பயத்தால சகோதரிகளே பெரியவர்களே சகாபாக்கள் அந்த அளவுக்கு பயந்திருக்கிறாங்க சகாபாக்கள் அந்த அளவுக்கு அம்மாவுடைய பயத்தோட வாழ்ந்திருக்கிறாங்க சகாபாக்கள் ஐபாதத்திலையும் பயந்தாங்க மகாமலாசிலையும் பயந்தாங்க பெருமனை ஐபாதத் அவரு பயந்து பயந்து தொழுறாரு அவரு பள்ளியில் அஞ்சு நேரம் தொழுறாரு இவர் தக்குவா உள்ளவர் என்று சகாபாக்கள் தொழுகையோட சுருக்கி அந்த அமரி முகத்தாந்த சொல்ல பட்டுச்சு அப்துல்லாஹிம் உருடைய மகனாருக்குரிய ஓட்டகம் அரைமான சகோதரர்களே மகன கூப்பிட்டு கேட்டாங்க மகனே அப்துல்லாவே இது எங்கால உனக்கு அவரு சொன்னாரு இல்ல வாப்பா இது சொந்த சல்லியால வாங்கினது அதுக்கு என்று ஒரு ஆள் ஏன் நான் சல்லு கொடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு சாப்பாடு சகோதரர்களே பெரியவர்களே பொய்பிக்கல்ல நீ சொல்றது பொய் சொல்லல நீ சொல்றது ஏத்துக்கொள் நீ என்ன செய் நீ ஏதாவது ஒரு தடுக்கப்பட்ட இடத்துக்கு நீ எடுத்துட்டு போவாயா இருந்தா மக்கள் பாப்பாங்க இது அமீருள் அமீருள் மகனுடைய ஒட்டகம் இந்த இடமும் பரவல்ல விடுங்க என்று கொண்டு போய் விட்டுருவாங்க எல்லாரும் இருக்கக்கூடிய நேரத்துல நீ போய் உங்க ஒட்டகத்துக்கு நீர் கொடுக்க போனா மக்கள் எல்லாம் இடமுட்டு இடம் தருவாங்க இது அமீரன் முப்படைய மகனுடைய ஒட்டகம் அல்லவா என்று இடம் தருவாங்க இந்த நிலம் எனக்கு தேவையில்ல இந்த இந்த இதுல இந்த அளவுக்கு கன்னியமான சகோதர்களே பயந்தாங்க அதை விட்டு அவருக்குரிய கணக்கை கொடுத்துட்டு மீதிய பைக்குள் மால சேர்த்து கொண்டாங்க கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே எந்த அளவுக்கு அல்லாவ பயந்திருக்கிறாங்க வியாவாரம் அவருடைய குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கூட தவறுகளை தரக்கூடாது ஒரு சாப்பாடு போயிருச்சு அல்லாவோ பயந்தாங்க சகோதரர்களே தன்னுடைய கையை இட்டு வாந்தி எடுத்தாங்க சகோதரர்களே பெரியவர்களே சஹாபாக்கள் தப்புவாவோட வாழ்ந்தாங்க உலகத்திலையும் வெற்றி பெற்றாங்க ஆகலத்திலையும் வெற்றி பெற்றாங்க சஹாபாக்கள் ஐபாதத்தில மட்டும் தப்புவா பார்க்கல து கொண்டோயுள் நகாரக் கொண்டோ பகல் முழுக்க நோம்பு குடிக்கிறாரு இரவுக்குள்ள அவரு அபாதத்தை செய்யறாரு இத மட்டும் வச்சு அவனை தகுவாக முடிவு செய்ய முடியாது தப்புவா என் கடைபிடிக்கா அவற்றுக் கொள்ள மாட்டான் அவருக்கள் வாங்கல முத்தத்தை உண்மையான தக்குவாத ஏற்றுக்கொள்வோம் எதுல இவ்வாதத்துல மட்டுமில்லா சிலைமோட தக்குவாவை பார்க்கணும் வீட்டுல எங்களுக்கு தெரியா எங்க பெண்கள் வெட்டி எடுக்கிறாங்க ஏண்ட குடும்பம் வட்டிலிருக்கிதா ஏண்ட புள்ளக்கு நான் என் ஹராச ஹராமான சாப்பாடை கொடுக்கிறேனா கனிமன சகோதரர்களே கனிமன சகோதர்களே பெரியவர்களே அல்லாவ பயப்படுவோனும் ஏண்ட புள்ள தக்குவாதாரியாக வளரமாட்டாது என்ன என்ன வியாபாரத்தில் ஹராம் கலந்திருக்கிறது தேவையில்லாத வியாபாரம் செய்கிறேன் கன்னியமானவர்களே அல்லா மன்னிக்கோனும் அல்லா தந்த பெரிய பாக்கியம் எங்களுடைய எங்களுடைய ஏரியாக்கள் ஒரு இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஏரியாக்கள் அல்லா மன்னிக்கோனும் அல்லா இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான் எத்தனையோ ஊர்கள் நாங்கள் சின்னொரு கூட்டமாக முஸ்லீம் வாழ்றோமே பெரிய ஒரு கூட்டம் அன்னிய என்று கன்னியமானவர்களை அல்லாட்ட கெஞ்சு கொண்டிருக்கிறாங்க நாங்கள் அல்லா தந்த பெரிய பாக்கியம் பெரிய ஒரு கூட்டம் இஸ்லாமியர்களாக வாழ்கிறோம் அந்த அதுவும்ப்பாடுக்கோ <laughs> அந்த தள்ளில தனியான மனைவிக்கு நான் உடுப்பு வாங்கி கொடுக்க போறேன் அல்லாவ பயந்து கொள்வோம் கவலக்குரிய விஷயம் கவலக்குரிய விஷயம் தக்குவா படிச்சு தந்த வந்தான் காலத்துல கூட பாலுடைய நேரங்கள் கினிமானவர்களே சகோதரர்களே பெரியவர்களே தைரியமாக முஸ்லிம் கடைகள் கணியமானவர்களே தைரியமாக பகிரங்கமாக சாப்பாடு விக்கிறோம் கிடைக்கிறது ஒரு பாவம் டபுள் பாவம் கிடைக்கும் யாருக்கும் தெரியுமா வித்த எங்களுக்கு பெரியும் நானும் நீங்களும் வாழ்வாக இருந்தா அல்லாட பயத்தோட வாழ்வாங்களாக இருந்தா கனிவானவர்கள் பறக்கலை தொடர்ந்து தருவோம் அப்துல் அசீசுடைய காலம் எப்படிப்பட்ட மகான் அல்லாஹ் பயந்து வாழ்ந்தவரே இணையமானவர்கள் அவட்ட வாழ்க்க போதும் எங்கடைய வாழ்க்கைக்கு உபதேசத்திக்க அவர் காலம் முழு ஊரும் தகுவாவோட வாழ்ந்த காலம் எந்த அளவுக்கு தப்புவா சஹாபாக்கள் எழுதுறாங்க கனியமான சகோதரர்களே அந்த அப்துல்லா பாலுடைய நேரங்களாக இருக்கலாம் இளவுடைய நேரமாக இருக்கலாம் சந்திச்சா கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா நீங்க எத்தனை ஜிசு குருவான்னு ஓதினீங்க நீங்க எப்ப குருவான ஆரம்பிச்சீங்க எப்ப தமாம் செஞ்சீங்க இந்த மாதத்து எத்தனை குரு ஆண்டு செஞ்சிருக்கிறீங்க தக்குவாட வார்த்தைகள் ஊரு தக்குவாதாரியா இருந்துச்சு அல்ல எந்த அளவுக்கு மாத்தினால் ஊர்ல சொல்லப்படுவது சதகாவுடைய பணத்தை சுமந்து கொண்டு ஊர் புள்ள அலைவாங்க ஏன் தக்கா செடுக்கான சதக்கா எடுக்க ஆனா தக்காத் குடுக்க ஆட்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க சதக்கா குடுக்க நிறைஞ்சிருக்கிறாங்க இப்ப யோசிச்சு பார்ப்போம் பண்டிலேயோம நாங்க விநியோகிச்சா போலினுக்கு மக்கள் வந்து நிக்கிறாங்க எங்களுக்கும் சக்காத்து வேணும் எங்களுக்கும் சக்காத்து வேணும் எங்களுக்கும் சக்காத்து தாங்க நானும் சக்காத்துக்கு உள்ளவன் தக்காத் எடுக்க தகுதியானவன் நிக்கிறாங்க வரு அந்த எங்குவார் மாற்றுவார் ஊர்ல தக்குவா வந்தா ஊரு ஒவ்வொருத்தரும் தக்குவாதாரியா மாறுவாரு வெற்றி உள்ளவரா மாறுவாரு கூட்டுல தக்குவா வந்தா ஊட்டுல வளர்ற ஒரு புள்ளையும் தக்குவா உள்ள பிள்ளையாக மாறும் கண்ணியமாக வாழ்வோம் அல்லாவுக்கு முன்னால் அல்லாட பயத்தால கண்ணீர் ஒடிக்கணும் யார் அல்லாட பேர் சொல்லி அல்லாட பயத்தால கண்ணீர் ஒடிப்பாரோ அல்லா கிராமத்தில அவரை அவரை நரகத்தை ஹராமாக்கிடுவான் ஒரு ஈயுடைய ஒரு கொசுடைய தலையுடைய அளவு அவர் கண்ணீர் வடிச்சாலும் அல்லா அவருக்கு நரகத்தை ஹராமாக்கிடுவான் கண்ணியமானவர்களே சகோதரர்களே பெரியவர்களே அதான் தத்துவாவோட வாழ்ந்து தக்குவாட வாழ்ந்து உண்மையான தக்குவாதாரியா வாழ்ந்து மரணிக்க கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் நல்லோர்களாக வாழ்ந்து நசீவாக்குவாயாக பெற்றோர்களை பொருந்தி கொள்வாயாக பெற்றோர்களை பொருந்தி கொள்வாயாக அவருடைய உடம்புல ஆசியத்தை ஆரோக்கியத்தை கொடுத்துருவாயாக முழுமையான ஷிஃபாவை கொடுத்துருவாயாக யார் யாரோட பெற்றோர்லாம் கபுராளிகளாக இருக்கிறார்கள் அந்த சேலமாக்குரியா சொர்க்கத்துடைய பூங்காவனமாக்கிறாள் சொர்க்கத்துடைய பூங்காவனமாக்கிறாள் யாரிடம் பெற்றோர்கள் மனைவிட தாய் தந்திரியா குடும்பத்தை உன்ன பயந்து ஒவ்வொரு செக்கனும் உன்னை அடிபணிஞ்சு வாழக்கூடிய யார் யாருக்கு எல்லாமே மூத்த சந்திரியா தான் குரானோதிய மூத்த சந்திரியா தாஜூதர மூத்த சந்திரியா தாஜ் சந்திரியா தா நிரந்தரமான நேரடியாக எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தனம் அனைவரும் நெசிவாக்கிறாங்க